தலைப்பு நேர்மை உழைத்து கொண்டே இருங்கள் நீங்கள் பணக்காரனாக வரும் இல்லை நீங்கள் ஏழையாக இருந்தபோது உங்களை ஏளனமாக நினைத்தவர்கள் உங்களை நிமிர்ந்து பார்க்கும் வரை உண்மையாக உழையுங்கள் உயரத்தில் வெகு அன்புடன் நற்றினையின் கவிதைச் புத்தூர் ஜி ரேவதி கணேசன்